அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு திருவள்ளுவரின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற திட்டத்தின் கீழ் திருக்குற்பாக்களை அறிவு நலம் மனநலம் சொல்நலம் ஆகிய தலைப்புகளின் கீழ் ஓரளவு ஆராய்ந்து அறிந்து நிறைவு செய்துள்ளோம் இனி உடல் நலத்தை பேணும் கருத்துக்களை குரல் நின்று பார்ப்போம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பது பழமொழி அறிவு நலம் மனநலம் முதலான அனைத்து நலன்களுக்கும் அடிப்படையில் உடல் நலம் இன்றியமையாத ஒன்று என்பது எவராலும் மறுக்க முடியாத உண்மை உடல் உழைப்பை மறந்த நவீன வாழ்க்கை முறையில் உணவே நஞ்சாக மாறியிருக்கிறது பலர் தாம் ஈட்டிய பொருள் முழுவதையும் மருத்துவமனைகளில் செலவழித்து ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க படாதபாடு பட்டு வருவதை அனுபவபூர்வமாக காண்கிறோம் உணவு பழக்கத்தை மாற்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மேற்கொண்டால் பல்வேறு நோய்களிலிருந்து விடுபடலாம் என்று மருத்துவ உலகம் கூறுகிறது திருவள்ளுவர் மருந்து என்ற அதிகாரத்தில் கூறும் பெரும்பாலான குரட்பாக்கள் உணவு பழக்கத்தை குறித்தனவாகவே அமைந்திருக்கின்றன மருந்து என்கின்ற அதிகாரம் திருக்குறளில் தொண்ணூற்றி ஐந்தாவதாக அமைந்திருக்கிறது இந்த மருந்து என்கின்ற அதிகாரத்திற்கு முன்னால் வாழ்க்கையில் எல்லோரும் கட்டாயம் ஒதுக்க வேண்டியவைகளான ஆட்டம் குடி கூட்டம் ஆட்டம் என்பது வரைவின் மகளிர் என்ற தலைப்பிலும் குடி என்பது கள்ளுண்ணாமை என்ற தலைப்பிலும் கூட்டம் என்பது சூது என்ற தலைப்பிலும் அமைந்திருக்கின்றன இந்த மூன்று அதிகாரங்களை முறையே உபதேசம் செய்த திருவள்ளுவெருமான் பிறகு அளவறிந்து கொள்ள வேண்டியவற்றை உணர்த்துகிறார் மருந்து நோயை தடுக்கவும் போக்கவும் உதவி நோய் வருவதற்கு காரணங்கள் மூன்று வினையால் வருவது பெற்றோர்களால் வழி வழி வருவது உணவு பழக்கங்களால் வருவது உணவு ஒழுக்கங்களால் வரும் நோயைத்தான் மருந்து பெரும்பாலும் போக்கும் மற்றைய இரண்டையும் தணிக்கத்தான் முடியும் அதனால் நோயின்றி வாழ்வதற்குரிய வழிகளை இந்த அதிகாரத்தில் உபதேசம் செய்கிறார் திருவள்ளுவெருமான் தமிழில் மருந்து என்றால் அமுதத்திற்கும் நோய்க்குரிய மருந்திற்கும் பெயர் எனவே உணவு நோயின்றி வாழ்வதற்கும் நோய்க்கும் காரணம் என்பதனை ஆசிரியர் இவ் அதிகாரத்தில் விளக்கிக் கூறப்போகிறார் முதல் குரட்பா மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் முதலா எண்ணிய மூன்று மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய மூன்று மருத்துவ நூலோர் வாத்தம் பித்தம் ஸ்லேஷ்மம் என்று வரிசையாய் சொல்லிய இம்மூன்றும் உடலில் இருக்க வேண்டிய அளவுக்கு மிகுந்தாலும் குறைந்தாலும் நோயை உண்டாக்கும் உடலில் வாத பித்த சிலேத்துமங்கள் காற்று சூடு நீர் இந்த மூன்று தத்துவங்களும் எப்பொழுதும் முறையாக வேலை செய்கின்றன அவை இயல்பாக அமைய வேண்டிய அளவுக்கு அதிகமானாலும் குறைந்தாலும் நோய் ஏற்படும் குறைவுக்கும் அதிகமாவதற்கும் காரணம் உணவும் செயலும் உணவின் அளவையும் செயலையும் அறிந்து அதற்கு ஏற்றவாறு நடப்பவருக்கு நோயில்லை என்று நோய்க்கு காரணத்தை உணர்த்துகிறார் மருத்துவன் நோய் காணும்போது இந்த காற்று சூடு நீர் என்று சொல்லப்படுகின்ற வாத்த பித்த ஸ்லேத்துவங்களை உடல்நிலைக்கு ஏற்றவாறு அவற்றின் அளவு கண்டு இதனால் இந்த நோய் காணப்படுகிறது அறிந்து கொள்ள வேண்டும் இனி பதவுரை பார்க்கலாம் நூலோர் ஆயுர்வேத நூலோர் அல்லது மருத்துவ நூலோர் வழிமுதலா வாத்தம் அதாவது காற்று முதலாக உடலுக்குள்ளே இயங்குகின்ற காற்று எண்ணிய வரிசைப்படுத்தி கூறிய மூன்று வாதம் பித்தம் பத்தம்லேத்துமம் அல்லது கபம் ஆகிய மூன்றும் மிகினும் உடலில் அளவுக்கு மிகுந்தாலும் குறையினும் குறைந்தாலும் நோய் செய்யும் நோயை உண்டாக்கும் ஆயுர்வேத நூலோர் அல்லது மருத்துவ நூலோர் வாத்தம் பித்தம் ஸ்லேத்துமம் அல்லது கபம் ஆகிய மூன்றும் உடலில் அளவுக்கு மிகுந்தாலும் குறைந்தாலும் நோயை உண்டாக்கும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் வழிமுதலா எண்ணிய மூன்று அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான